विनाशाय श्री சச்சிதானோத்தியாவினா ஸ்ரீகிருஷ்ணா வய நுமிர காமாய காமதானரால வித இந்த மனைவிக்கு யார்தான் முழுமையாக நன்மையை செய்து விட்டார்கள் அப்படிங்கிற அர்த்தம் சொல்ற பிங்களா முதல்ல என்ன சொன்னா இதுக்கு முதல்ல பகவானோட நான் சந்தோஷமா இருக்க போறேன் என்னுடைய ஹிருதயத்தை என்னோட ஆத்மாவை பகவானுக்கு கொடுத்துட போறேன் அப்படின்னு சொன்ன இப்ப என்ன சொல்ற அதான் இந்த மனசு மாறி மாறி பேசுறதுங்கிறது இந்த உலகத்தில் யார் தான் வந்து பெண்ணுக்கு மனைவிக்கு சந்தோஷத்தை முழுசாக கொடுத்து விட்டார்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிற ஏ காமாக ஆத்தியவந்த இந்த ஆசைகள்லாம் இருக்கு காமாகனா காம விஷயாக நம்ம ஆசைக்குரிய பொருள்கள்லாம் இருக்கு அதுக்கெல்லாம் முடிவு இருக்குது ஆரம்பம் இருக்குது முடிவு இருக்குது ஆதி அந்தவந்தகா காமாக ஆதினா தொடக்கம் இருக்கு அந்தம்னா முடிவு வந்தகன்னா உடைய காமாகன்னா விஷயாக வாழ்க்கையில் அனுபவிக்கிறதெல்லாம் இந்த பணமாக இருக்கணும் பணம் வர ஆரம்பிக்கிறது அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பணம் செலவாகுது போகிறது அது எப்படி இல்லாம போகிறது ஆக இந்த புலனின்பத்துக்கு தொடக்கம் முடிவு இருக்குது கீதையினும் பகவான் சுல்லிருக்கார் ஆத்தியந்த வந்த கவுந்தேய நதேஷு ரமத்தேய புதகான்னார் ஆக தொடக்கம் இருக்கு முடிவு அதாவது நித்திய சுகத்தை கொடுக்கக்கூடிய சக்தி விஷயங்களுக்கு இல்லைன்னு அர்த்தம் அது மாத்திரமில்லை காமதாகா நராகா தேவாகாவா கால வித்ருத்தாக அதாவது இந்த காமத்தை கொடுக்கக்கூடிய ஜனங்களும் சரி தேவர்களாக இருந்தாலும் சரி தேவலோகத்தில் இருக்கிற தேவர்களாக இருக்கட்டும் விஷயங்கள் எல்லாம் கொடுக்கக்கூடிய சுகத்தை கொடுக்கக்கூடிய மனிதர்களாகவும் இருக்கட்டும் இது ஆண்களுக்கும் பொருந்தும் பெண்களுக்கும் பொருந்தும் நராகா சொன்ன மாதிரி நாரியாகங்கிறதும் பொருந்தும் பே பாரியாயாக கியப் பிரியம் விபஜன்னு அவர்கள் மனைவிக்கு தங்களுடைய மனைவிக்கு எவ்வளவுதான் அன்பை செலுத்தி விட்டார்கள் அப்படின்னா முடியாதுன்னு அர்த்தம் அதாவது அவ இந்த மாதிரி சொல்கிறான்னு கூட எடுத்துக்க எல்லா ஹஸ்பண்ட்ஸும் ஒய்ஃபுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட்டு அன்பை கொடுத்து விட்டார்களா என்ன அப்படின்னா அது அதே மாதிரி தான் பெண்களும் கொடுத்து விட்டார்களா என்ன ஆண்களும் கொடுக்க முடியாது பெண்களும் கொடுக்க முடியாது எவ்ரிபடி லிமிட்டட் எல்லா வகையிலையும் அப்படி இருக்கிற போது ஒருத்தர் இன்னொருத்தருக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியாது பொதுவாக இன் ஜெனரல் யாரும் யாருக்கும் ஹண்ட்ரட் சுகத்தை கொடுக்கிற சக்தி யாருக்கும் கிடையாது முடியாது அது நம்ம மனசோட சுவாவமும் எப்பவுமே திருப்தி இல்லாது எவ்வளவு அடைஞ்சாலும் அதுக்கு திருப்தியே கிடைக்காது ஆகையினால திருப்திங்கிறது மனசுல ஒரு நாளும் வரவே வராது ஆத்ம ஞானத்தினால தான் இதுல திருப்தி வராதுங்கிற ஒரு ஞானம் தான் நமக்கு திருப்தியை கொடுக்க முடியும் அதுதான் பிரயோஜனம் அந்த விஷயத்தை தான் இந்த பிங்களாவோட வாக்கியத்தின் மூலமாக அவதூத குரு சொல்றதாக நாம் புரிஞ்சுக்கணும் அவளுடைய மனசில் இருக்கக்கூடிய எண்ணங்களை இந்த ஸ்லோகங்கள் வெளிப்படுத்துகிறது இதன் மூலம் பல உண்மைகளையும் நமக்கு பாகவதம் உணர்த்துகிறதுன்னு புரிஞ்சுக்கணும் இதனால் இந்த விஷயத்தை வச்சிக்கிண்டு இதில் ஜோக் பண்ணுறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை சிரிக்கிறதுக்கோ இல்லை இது ஆழமாக சிந்திக்கிறதுக்கு உரியது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் ஏ காமாக தேத்தியந்தவந்தா ஏ காமதரா தேவாகாவா காலவித்ருத்தாக தே சர்வே பாரியாயாக கிய பிரியம் விபஜன்னு அப்படி படிக்கணும் ஆசைக்குரிய விஷயங்களோ ஆரம்பத்தையும் முடிவையும் உடையவைகள் நமக்கு சுகத்தை கொடுக்கக்கூடிய மனிதர்களாக இருந்தாலும் தேவர்களாக இருந்தாலும் அவர்களும் காலத்தால் அழியக்கூடியவர்கள் அவர்கள் எல்லோரும் அவரவருடைய மனைவிக்கு எவ்வளவுதான் பிரியத்தை வெளிப்படுத்த முடியும் கொடுக்க முடியும் அப்படி அர்த்தம் பண்ணிக்கணும் என்னதான் கொடுத்து விட்டார்கள்ங்கிறத விட என்ன கொடுக்க முடியும் முடியாது அப்படின்னு அவ புரியணும் தமிழ் அர்த்தம் பல இடங்களில் சரியாக வர்றதில்லை கியத் பிரியம் தேவியபஜன் ரொம்ப ஒரு கருத்தையுடைய நீதியை சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம் பூர்த்தி பண்ணுறோம் கியத் பிரியம் தேவியபஜன் காமாயே காமதானராஹ ஆத்தியவந்தோ பாரியாயா ஹா தேவா